சின்ன குட்டி நாத்தனா சிலரைய மாத்துனா குட்டி நாத்தனா சிலரைய மாத்தனா உன்ன குடி போற வண்டியில் குடும்பம் ஊர ஏதுனா சின்ன குட்டி நாத்தனா சில்லரைய மாத்தனா உன்ன குடி போற வண்டியில் குடும்பம் ஊர ஏதுனா சின்ன குட்டி நாத்தனா சில்லரைய மாத்துனா டிக்கிற குழந்த மேல துணிய போட்டு போத்துன குரு அடிக்கிற மேல துணிய போட்டு போத்துனா பூவா பூவான் கத்தினதால முதுகுலந்து சாத்துன சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா உன்ன குடி போற வண்டியில் குடும்பம் சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா பண்ணப்பட்டி கிராமத்திலே பழைய சோரும் பின்னுக்கிட்டா பண்ணப்பட்டி கிராமத்திலே பழைய சோரும் பின்னுக்கிட்டா சிங்காரத்தோட பழைய கதையும் பேசிக்கிட்டா கண்ணுகுட்டியே மல்லுக்கட்டியே கயத்தை போட்டு பிடிச்சுக்கிட்டா கண்ணுக்குட்டியே மல்லுக்கட்டியே கயத்தை போட்டு பிடிச்சுக்கிட்டா மன்னு கட்டியால் மக அடிச்சு வாயில போட்டு கடிச்சுக்கிட்டா சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்துனா உன்ன குடி தோற வண்டியில் குடும்ப பூரையேத்தின சின்ன குட்டி நாத்தனா சில்லரைய மாத்துனா